ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பாடம் கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்க பாடலம் இப்போ கடந்த வகுப்பில் நாற்பத்தி எட்டு பாடல்கள் வரைக்கும் பார்த்து முடித்திருக்கிறோம் இப்பொழுது இன்றைய வகுப்பில் நம்ம வந்து நாற்பத்தி ஒன்பதாவது பாடலில் இருந்து பரிசையை பார்க்கலாம் இப்ப கடந்த பாடல் நாற்பத்தி எட்டுல விட்சேபம் ஆவரணம் அப்படிங்கிற இரண்டு சக்திகள் வெளிப்பட்டன அப்படின்னு பார்த்தோம் அந்த ஆவரண சக்தியான மறைக்கும் சக்தி நம்ம யார் என்று அறிந்து கொள்ள முடியாமல் மறைக்கின்றது அப்படிங்கறது சுட்டிக்காட்டுது அந்த பாடல் அப்ப அப்படி மறைக்கும் போது இப்போ இங்க ஜலம் தோன்றுவது விட்சேப சக்தியின் மூலமாக தோன்றுவது இந்த உடல் தோன்றுவது மனம் தோன்றுவது எல்லாமே இந்த விட்சேப சக்தியின் மூலமாக வந்து போகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இப்ப இது எப்படி உண்மையாக இருக்க முடியும் இது எல்லாம் வந்து போற விஷயம் தானே அப்போ இதை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து மேலும் பயணிக்க முடியும் இந்த மாதிரி ஆண்மையான விஷயங்கள் அப்படிங்கிற சந்தேகம் வந்து சிசியனுக்கு வந்துடுது அப்ப அதனால சிஷியன் என்ன பண்றோம் இப்போ இந்த நாற்பத்தி ஒன்பதாவது பாடலில் சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சத்தியும் பொய்யே என்றால் சக்தி சாதனமா வந்த முத்தியும் பொய்யாம் எண்ணில் மோக நித்திரை விளங்கால் நித்திரை தெளியுமா போல் நிறுவாண நிலை மெய்யாமே அப்ப இந்த பாட்டு அவர் என்ன சொல்ல வரா சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான அதாவது சிப்பியின் மீது எப்படி ஒரு வெள்ளி ஏற்றி வைக்கப்பட்டு பார்ப்பதற்கு வெள்ளி போல தோற்றம் இருக்குதோ அது இந்த பிரம்மத்தின் மீது இந்த பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்பட்டு ஒரு பொய்யான தோற்றத்திலே இருக்கின்றதுன்னு சொல்றீங்களேப்பா அப்படிப்பட்ட ஒரு இந்த விட்சேப சக்தியின் வாயிலாக தோன்றிய இந்த சாஸ்திரமும் குருவும் கூட பொய்யாகத்தானே இருக்கணும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல இந்த பொய்யான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவனுக்கு வந்துடுது சுத்தியும் பொய்யே என்றால் சக்தி சாதனமா வந்த முத்தியும் பொய்யே என் மோக நித்திரை விளங்கால் நித்திரை தெளியுமா நிர்வாண நிலை மெய்யாமை அப்போ என்ன சொல்றான் அப்ப இந்த சிப்பியின் மீது ஏற்று வெள்ளி பார்ப்பதற்கு உண்மையான வெள்ளி போல காட்சி தந்தாலும் அது ஒரு பொய் தோற்றம் என்பது போல இந்த பிரம்மத்தின் மீது ஏற்று இந்த பிரபஞ்சமும் பொய் தோற்றம்னு நீங்க சொல்லும் இந்த பிரம்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த சாஸ்திரம் சத்குரு இந்த பாடத்திட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு பொய்யாக போயிடுமே அப்படின்னு ஒரு சந்தேகத்தை அவன் எழுப்புறான் அப்போ குரு சொல்றாரு இப்போ ஒரு கனவுல அவன் அனுபவித்த பல துன்பங்கள் இருக்கு ஒரு புளி அவனை துரத்துற மாதிரி ஒரு கனவு காண்றான் பயத்துல நடுங்கிறான் அப்போ அதெல்லாம் அவனுக்கு கனவு காண்ற வரைக்கும் ஒரு நிஜமான விஷயமா தான் அந்த கனவு நிலையில இருக்குது ஆனால் விழிப்பு நிலைக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அத்தனையும் பொய்ன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்க முடிகிறது போல இந்த விட்சேபசக்தினால் தோன்றிய சத்குருவும் மாயையின் நிமித்தம் பொய்யாகவே இருந்தால் கூட இந்த சாஸ்திரமும் பொய்யாகவே இருந்தால் கூட ஆனால் அதன் வாயிலாக அடைந்த நிர்வாண நிலை அந்த ஞானம் என்பது உண்மையே அப்படின்னு குரு எடுத்து சொல்றேன் ஏன்னா இப்ப இந்த தோற்ற மாயையாகி இந்த உலகம் வந்து எப்ப நமக்கு தெரியுது இந்த விழிப்பு நிலையில தெரியுது கனவு நிலையில நமக்கு ஒண்ணுமே தெரியறதில்லை கனவு நிலையிலேயே நம்ம என்ன பண்றோம் கற்பனைகளான உலகங்களை படைச்சுக்கிறோம் ஒரு புளி மாதிரி பாக்குறோம் வேற இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி இருக்கிறோம் இது மாதிரி எத்தனையோ விசே சுகங்களை நம்ம கனவுலையும் படைச்சுக்கிறோம் அப்ப நினைவுலையும் படைச்சுக்கிறோம் ஆனா இந்த கனவு வாழ்க்கை வந்து எப்ப நமக்கு பொய்யின்னு தெரிய வருது இந்த நினைவு நிலைக்கு விழிப்பு நிலைக்கு வந்த பிறகுதான் ஓ இது வரைக்கும் நான் பார்த்த கனவு வந்து பொய் இது உண்மை கிடையாது அப்படின்னு நமக்கு புரிய வருது அதே இப்ப இந்த நினைவு நிலையத்தையும் பொய்யன்னு சொல்றீங்களே அப்போ இதுல வர்ற விஷயங்கள் எல்லாமும் பொய்யாக இருக்கிற விஷயத்துக்கு போய் நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினால கூட இப்ப அந்த பொய்யான விஷயத்துலதான் நாம இருக்கிறோம் அப்போ நம்முடைய நிலைப்பாடு என்ன இப்ப எதுக்காக வந்தோ என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது நம்ம சரியான தேடுதல் மூலமா தானே அதுக்கு விடை காண முடியும் அப்போ இந்த பொய்யான விஷயத்துல நமக்கு ஒரு மாயையாக தெரிஞ்சால் கூட இந்த மாயையினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு உணர்ந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த உடல் நமக்கு கிடைச்சிருக்குது இப்போ இது மற்ற ஜீவராசிகளுக்கோ மற்றவர்களுக்கோ இது கிடைக்க வாய்ப்பே இல்லை ஆனா மனித தேகம் எடுத்த நமக்கு மட்டும்தான் இது ஒரு அட்வான்டேஜ்ன்னு சொல்ல சாஸ்திரம் அப்போ அதனால் இதன் மூலமாக நீங்க இந்த சாஸ்திர விசாரத்திலையும் அதுக்குண்டான சரியான பாதைகளையும் நீங்க பயணம் பண்ணும்போது அது உங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அந்த நிர்வாண நிலை நிர்வாணம்னா ஒன்று நிலை அதாவது அங்கே எதுவும் இல்லை நான் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த புரிதல் உங்களுக்குள்ள வந்துடும் அந்த ஞானம் வந்து உண்மைதான் சத்தியம்தான் அப்படின்னு இந்த நாற்பத்தி பாடல்ல அவரை தெளிவுபடுத்துறாரு முக்தியும் பொய்ய மோக நித்திரை விளங்கால் நித்திரை தெளியுமா நிர்வாண நிலை மெய்யாமை அப்போ எப்படி ஒரு மோக நித்திரையில கனவு காணுகின்ற நித்திரையில ஒரு புளித்தனை தொடர்த்தது போல இருக்கக்கூடிய அந்த விஷயம் பொய்யாகவே இருந்தால் கூட நித்திரை தெரிந்த பிறகு அது பொய் என்றதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி நம்ம இடத்துல இருப்பது போல இந்த நிர்வாண நிலையையும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி நம்ம இடத்துல தான் இருக்கிறது அதற்கு ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த விழிப்பு நிலை நமக்கு கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிறது அவர் சுட்டி காட்டுறாரு ஏன்னா இந்த அனுபவம் விழிப்பு நிலையில மட்டும்தான் ஏற்பட முடியும் இப்ப ஆழ்ந்த உறக்கத்திலையோ அல்லது கனவு நிலையிலையோ நம்ம நம்ம யார் என்று தெரிந்து கொள்ள முடியாது ஆனா விழிப்பு நிலையிலே நம்மளை நாம் யார் தெரிந்து கொள்ள முடியும் அதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பம் என்ன இந்த மனமும் உடலும் நமக்கு வாய்த்திருக்கிற கருவிகளாக இருந்து இந்த சாஸ்திரம் நமக்கு அதை சுட்டி ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கறதுனால நாம நம்மளை யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பை சாஸ்திரம் சுட்டி அப்ப அந்த நிர்வாண நிலை உண்மைதான் அப்படிங்கறத இந்த பாடல் மூலமாக குரு விளக்கம் கொடுக்குறாரு அடுத்த ஐம்பதாவது பாடல் சொல்றாங்க இம்பரின் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பால் எய்யும் அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினை அழுக்கால் மாய்ப்பர் வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடிபோல் போமே இப்போ சவம் சுடு தடிபோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கடைசிய கையாள்றாரு அதாவது இந்த உலகத்துல இம்பரின் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பாலேயும் அதாவது ஒரு பாம்பு கடித்தவனுக்கு அந்த பாம்பினுடைய விஷம்தான் மருந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நஞ்ச நஞ்சாலதான் நீக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அப்போ அது மாதிரி இப்போ இரும்பு இருக்கு அந்த இரும்பை நம்ம அறுக்கணும் அப்போ நம்ம எப்படி அதை யூஸ் பண்றது அதுக்குன்னு ஒரு இரும்புலேயே ஒரு அறத்தை செஞ்சு அந்த அறத்தின் வாயிலாக நம்ம அந்த இரும்பை கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறோம் அப்போ இது போல அதாவது முல்லை முள்ளால் எடுப்பது இரும்பை இரும்பால் அறுப்பது நஞ்சை நஞ்சால் எடுப்பதுங்கிற ஒரு நடைமுறை யதார்த்தத்தை இங்க சுட்டி காட்டுறாரு இம்பறி நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பாலையும் அம்பினை அம்பார் பற்றும் அழுக்கினை அழுக்கால் மாய்ப்பார் அப்ப அது மாதிரிதான் இப்போ ஒரு அம்பை மற்றொரு அம்பு பற்றுவது போல துணியில் ஒட்டி கொண்ட அழுக்கை நீக்க அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மண்ணுங்கிற அந்த ஆத்தோரத்துல தொழைக்கும் போது அங்க இருக்கிற மண்ணை எடுத்து போட்டு அவங்க அந்த அழுக்கை எடுத்துருவாங்க அப்ப அது போல்ற ஒரு மண்ணே அழுக்கை நீக்குவதற்கு உபயோகப்படுவது போல ஒரு இரும்பே இரும்பை அறுப்பதற்கு உபயோகப்படுவது போல ஒரு பாம்பின் நஞ்சு அந்த நஞ்சை நீக்குவதற்கு உபயோகப்படுவது போல இங்க சொல்ல வர்றாரு வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை தம்பமா மதுவும் கூட சவஞ்சுடு தடி போல் போமே அப்ப அது போல இங்க எல்லா விஷயமும் மாயை தான் அப்படின்னு ஞானிகளுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிப்பட்ட மாயையை கூட அந்த மாயையினால்தான் அவங்க நீக்கிக்க முடியும் ஏன்னா இது மாயைங்கிற தன்னை யாரு நானே ஒரு மாயைன்னு அவங்களுக்கு தெரியும் இது வந்து போற இந்த உடல் உண்மை அல்ல இது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது பிரம்மத்தின் மீது மனமாக இங்கு மாறி இது விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறதுங்கிறத புரிஞ்சு ஞானிகள் தன்னுடைய நலுவும் மாயையை கண்டு மயங்காமல் ஏன்னா இப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது நம்ம எப்படியும் இந்த உலக விஷயங்கள் வந்து ஈர்த்துடும் ஏதோ ஒரு வகையில நம்மளை எடுத்துட்டு போய் அதுல சிக்க வைக்க அதுதான் மாயைங்கிறது ஏன்னா நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம பயணம் பண்ணா கூட இந்த உலக விவகாரங்கள் என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளை ஈர்த்து கொண்டு போய் நம்மள அதுல மாட்டு விட்டு அப்ப அதுல நம்ம தப்பிக்க ஒரு தகுதி நமக்கு என்ன இந்த மனம் புத்திங்கிற இருக்கக்கூடிய விசேஷ தன்மையை வைத்துக் கொண்டு நம்ம அதுல இருந்து தப்பிக்கிறது போல ஞானிகள் அந்த மாயையை தன்னுடைய மாயையினாலேயே நீக்கி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வராரு அதுதான் இந்த மூன்றாவது லைன்ல சொல்றாரு வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடும் தடி போல் போமே கடைசியில் இப்போ சமம் சுடும் தடினா என்ன இப்போ வந்து ஒரு பிணத்தை எரிக்கிறதுக்கு சுடுகாட்டுல ஒரு பிணம் சுடும் தடி வச்சிருப்பான் அந்த வெட்டியான் அவன் என்ன பண்ணுவான்னா அங்கே வர்ற பணத்தை பரட்டி போட்டு அதை நல்லா வேக வைக்கிறதுக்காக அந்த கட்டைகள் எல்லாம் பரட்டி போட்டுட்டே இருப்பான் நெருப்பு நல்லா பிடிக்கட்டும் அப்படின்ட்டு இப்போ அந்த மாதிரி பணத்தை எரிச்சு அந்த தடி அவன் கடைசியை என்ன பண்ணுவான் அந்த நெருப்புலையே அந்த தடியை தூக்கி போட்டுடுவான் அதுவும் நமக்கு தேவையில்லை அதுவும் எரிஞ்சு போகட்டும்ட்டு ஆனா அந்த நெருப்புல தூக்கி போடுவதற்கு முன்னாடி அதே தடிதான் அந்த பிணத்தை சுடுவதற்காக பயன்பட்டது அது போல இங்க தன்னை அறிந்து கொள்வதற்காக இந்த உடல் தான் நமக்கு பயன்படுது இந்த உடல் மாயைன்னு நமக்கு தெரியுது ஆனா இந்த மாயையான இந்த உடலை வைத்துக்கொண்டே நான் தன்னை யார் என்று அறிந்து கொண்ட பிறகு இந்த உடல் எனக்கு தேவையில்லைங்கிற இந்த புரிதல் நமக்குள்ள தானாக வந்து கொடுக்கும் அந்த புரிதல் எப்படி தேவையில்லைங்கிறது மனதளவுல அறிவளவுல நமக்கு தெரியும் ஆனா அதுக்காக இந்த உடம்ப நம்ம விட்டுட முடியாது ஏன்னா இது இருக்கிற வரைக்கும் இதனுடைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய நீதிக்குள்ள பஞ்சபூதங்களுடைய சக்திக்குள்ள எது வந்தாலும் அதனுடைய இயக்கம் இயல்பாக இயங்கி கொண்டிருக்கும் அதை நம்ம மாற்ற முடியாது அப்ப அது போல இந்த உடலுடைய நேதி என்னவோ அதன்படி அது செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த உடலும் மனமும் வந்ததனுடைய நோக்கம் நமக்கு நிறைவேறிவிட்டால் இந்த உடலும் மனமும் உண்மை இல்லை அப்படிங்கிற புரிதல் வந்து ஞானிக்கு தெரியும் அஜ்ஞானிக்கு தெரியாது இதைத்தான் பிணம் சுடும் தடி போல் அந்த கடைசி அந்த தடியை தூக்கி நெருப்புலிய போட்ட மாதிரி ஞானிகள் இந்த உடலையும் மனசையும் தூக்கி வீசிடுவாங்க தன்னுடைய உண்மை சொரூபத்தை தன்னுடைய யதார்த்தத்தை புரிந்து இது உண்மை அல்ல இது ஒரு மாயை என்பது அவர்களுடைய அறிவிலே அவர்கள் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கறதுதான் இங்க அழகா சுட்டிக்காட்டுறாரு இப்ப இந்த அறிவு மனங்கிற விஷயம் அப்படித்தான் இப்ப இந்த மனம் வந்து நமக்கு எதுக்கு பயன்படுது அறிவிலிருந்து விலகி வந்த மனம் கூட தன்னை அறிந்து கொள்வதற்காகத்தான் இப்படி பிரத்யேகமாக மனித உருவத்திலே நமக்கு பகுத்தறிவாக மேம்பட்டு நிற்கின்றது இப்ப நம்ம சாதாரண சிற்றறிவில் கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியாது ஒரு மிருகமோ ஒரு பறவையோ இது மாதிரி ஆத்ம ஞான விஷயங்களை அறிந்து கொள்ள முடியாது ஆனால் மனிதன் தன்னுடைய பிரத்யேக பகுத்தறிவினாலே தன்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவாற்றல் அவரிடம் இருக்கிறது அப்ப அந்த அறிவு எதை சார்ந்திருக்கிறது அவருடைய மனதை சார்ந்திருக்கிறது ஆனால் அந்த மனம் என்பது உண்மையில் வந்து போகின்றது எப்படி வந்து போகின்றதுன்னு ஏற்று வைத்துக் எண்ணங்களினாலே வந்து போகின்றது இப்ப இதுக்கு ஒரு உதாரணமா ஒரு கதை கூட அந்த காலத்துல சொல்லுவாங்க அதாவது வேதாந்த பாடங்கள் படிக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இரண்டு முனிவர்கள் வந்து கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது காட்டுல கடும் தபம் எதற்காக இறைவனையும் தரிசிக்கணும் நாராயணனை பார்க்கணும் அதன் பிறகு நான் இந்த பிறவி பயணையை அடைவதற்கான முக்தியை அடையணும் பிறவா பெருநிலையை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடும் தபம் இருக்காங்க அப்படி கடும் தவம் இருக்க அந்த காட்டு பாதையில நாரத மகரிஷி பயணம் பண்றாரு அவர் அவங்க ரெண்டு பேரும் பார்க்கறாரு அப்ப அந்த முனிவர்கள் ரெண்டு பேரும் நாரதரையை பார்க்கிறாங்க அப்ப பார்த்தவங்க சொல்றாங்க அந்த நாரதர்கிட்ட பகவானே நீங்க நாராயண பார்க்கத்தானே போறீங்க நாங்க அவரை நினைச்சி தான் கடும் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க இந்த பிறவி பெருங்கடலை கடக்கிறதுக்காக நாங்கள் இந்த முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நாராயணனை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்னு மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லி நாரதர்கிட்ட அந்த ரெண்டு முனிவர்களும் கேட்குறாங்க அப்போ அந்த நாரதரும் உங்களுடைய இந்த கடும் முயற்சியை நான் பாராட்டுறேன் கண்டிப்பாக நான் போய் நாராயணனை பார்த்துட்டு வரும்போது இதற்குண்டான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரத மகரிஷி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு போயிட்டு சில நாட்கள் கழித்து அதே வழியாக அந்த நாரத மகரிஷி வராரு அப்படி வரும்போது அதில் ஒரு முனிவரை பார்க்குறாரு அப்போ அந்த முனிவர் கேட்குறாரு ஐயா நீங்கள் நாராயணரை பார்த்தீங்களா எங்களுக்கு எப்போ தரிசனம் கிடைக்கும் அவர் எப்போ வந்து எங்களுக்கு முக்தி கொடுப்பாரு இந்த பிறவா பெருநிலைங்கிற நிலைப்பாடு நான் எப்போ அடைவேன் எனக்கு இந்த பிறவிகள் தீர்ந்துருச்சா அப்படின்னு கேட்கறான் அப்போ இந்த நாரத மகரிஷி சொல்கிறாரு இல்லைப்பா உனக்கு இன்னும் மூன்று பிறவிகள் பாக்கி இருக்கிறது அப்படிங்கிறாரு இப்போ இன்னும் மூன்று பிறவையும் எனக்கு பாக்கி இருக்கிறதா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த முனிவர் என்ன பண்றது இன்னும் மூணு பிறவி நான் இப்போ இந்த கடும் தவத்தினால அப்போ நான் இந்த பிறவில முக்தி அடைய முடியாது போல் இருக்கேன் அப்போ இன்னும் மூணு பிறவி நான் எடுத்த பிறகுதான் எனக்கு முக்தி கிடைச்சிருவோம் அப்படின்னு ஒரு வருத்தத்துக்கு உட்படுறாரு அந்த முனிவர் அப்போ இவர் நாரத மகரிஷி என்ன சொல்றாரு முயற்சி செய்யுங்க பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அடுத்த முனிவரை பார்க்க போறாரு அப்போ ரெண்டாவது முனிவரை பார்த்த உடனே அந்த முனிவர் ரொம்ப ஆர்வமா இந்த நாரத மகரிசிக்கு கேட்குறாரு ஐயா நீங்க நாராயணன் பாத்தீங்களா எனக்கு இந்த பிறவியோட முடிஞ்சிருமா முக்தி கிடைச்சிருமா நீங்க என்ன சொல்ற சொல்றாரு நாராயணர் அப்படின்னு கேட்டுறாரு அதுக்கு அவர் சொல்றாரு அந்த பக்கத்துல இருக்கிற மரத்தை பாத்தீங்களா அதுல இருக்கிற இலைகளுடைய எண்ணிக்கை பாத்தீங்களா பல்லாயிரக்கணக்கான இலைகள் இருக்குது அந்த அளவுக்கு உங்களுக்கு பிறவிகள் இருக்குதுப்பா இந்த பிறவியோட நீ வந்து முக்தி அடைய முடியாது அதனால இன்னும் பல ஆயிரக்கணக்கான இலைகள் இந்த மரத்தை இருப்பது போல உனக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான பிறவிகள் இருக்கின்றது அப்படின்னு சொன்ன உடனே அந்த முனிவர் என்ன சொல்றார் இதை கேட்டதும் பரவாயில்லை சாமி அதற்கு எனக்கு அந்த முக்தி கிடைக்குது அதுவே நான் செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம் இது நாராயணன் மூலமா நீங்க கேட்டுட்டு வந்து சொன்னதுன்னா ரொம்ப நான் சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மகிழ்ச்சி அடைகிறார் அந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே இதற்கு முன்னாடி இருந்த முனிவர் வந்து மூன்று பிறவிகள் இருக்குன்னு சொன்ன உடனே ரொம்ப முணகுறார் என்னடா நமக்கு இன்னும் பிறவிகள் இருக்கா இதோடு முடியலையா அப்போ இன்னும் மூணு பிறவி நான் காத்துட்டு இருக்கணுமா அப்ப இந்த பிறவியை நான் செய்யக்கூடிய தவ வலிமை வந்து வீண்தானா அப்படின்னு அவருக்குள்ள பல என்ன ஓட்டங்கள் ஓட ஆரம்பிச்சிருது ஆனா இந்த முனிவருக்கு வந்து ஒரு பக்குவம் இருக்கிறதுனால மனப்பக்குவம் இருக்கிறதுனால இந்த மரங்களில் இருக்கிற அத்தனை இலைகளும் எனக்கு பிறவிகளை கொடுக்குற மாதிரி எனக்கு மீண்டும் இத்தனை உடல்கள் எடுத்து வந்து நான் இந்த பிறவியை கடக்க வேண்டி கூட பரவாயில்லை ஆனா அந்த இலைகள் எப்படி அத்தனை இலைகளும் இல்லாம போனா அந்த மரம் இல்லாத போகுமோ அது மாதிரி எனக்கு அத்தனை உடல்கள் கிடைத்து இல்லாம போனால் இந்த பிறவி இல்லாம போயிடுன்னு சொல்றீங்க இல்லையா அதுவே எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் பாக்கியம் அவர் நினைக்கும் நாரத மகரிஷி அவர்கிட்ட பேசுறாரு உங்களுடைய மனம் வந்து நல்ல பக்குவ நிலையில் இருக்குது ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி முக்தி என்பது பல பிறவிகள் கடந்து அடையப்படுவது அல்ல இப்போதே இந்த கணமே நீங்கள் அடையப்படுவது அப்படின்னு அங்க அவருக்கு விளக்கம் கொடுக்குறாரு ஏன்னா அந்த முக்திங்கிறது எங்க இருக்கு நம்ம மனதின் பக்குவத்தால் தான் இருக்கு இப்ப யாருக்கு மனம் பக்குவம் அடைறானோ அவனுக்கு அந்த வினாடிதான் முக்தி ஏதோ நம்ம கடும் தவம் பண்றோம் மந்திர உபாசனை பண்ணணும் ஜபதபங்களில் ஈடுபட்டு இருக்கணும் என்னென்னமோ காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த புற விஷயங்களில புற வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயங்கள் தானே தவிர விசய சுகங்கள் தானே தவிர இந்த முக்திங்கிற பிறவா பெருநிலையை அடைவதற்கு ஒரு வினாடி போதும் ஒரு வினாடியில இந்த மனம் தன்னை தான் யார் என்று அறிந்து கொண்டு அடுத்த வினாடி அந்த பக்குவ நிலையை அடைந்து அந்த நொடியிலேயே அது முக்தியை அடைந்து விடுகின்றது அப்படின்னு மிகப்பெரிய ஞானிகளும் சாஸ்திரமும் எடுத்து போதிக்குது இப்போ எதற்காக நாம் இந்த பாயிண்ட் இந்த இடத்துல சொல்கிறோம்னா நம்முடைய மனதினுடைய தீவிரமும் அது தரும் நம்பிக்கையும் நாம் இறைவன் மீது வைத்திருக்கின்ற உண்மை தன்மையும் அந்த இறைவன் யார் என்ற புரிதலும் தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம தேடும் பொருள் எதுவோ அந்த தேடும் பொருளாகவே நானே இருக்கின்றேங்கிற அந்த புரிதல் மனதிற்கு எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது அந்த மனம் தேவையற்ற விசேஷங்களின் மீது அதிக நாட்டம் கொள்ளாது ஆனால் இந்த உடலுங்கிற ஒரு உபாதியை வந்து வைத்துக் கொண்டு வாழ்ந்தாக வேண்டும் நான் இந்த பிறவியை கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து அடுத்த பிறவி நான் முக்தி அடைவனா அப்படிங்கிற அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொண்டு தன்னுடைய பாதையை பயண பாதையை விட்டு விலகாமல் முயற்சிக்கின்றவர்களுக்கு அந்த மனம் எப்பொழுது பக்குவம் அடைகின்றதோ அந்த வினாடியில் முக்தி நீங்க முக்தி மோட்சம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த மனம் வந்து தன்னை யார் என்று உணர்ந்து கொண்டு தன்னுடைய மூலத்துக்கு திரும்பி விடுவதுதான் நீங்க முக்தி மோட்சம் இந்த பிறந்து பிறந்து இறந்து இந்த உடல் எடுத்துக்கொண்டு அடுத்த பிறவிக்கு போறதெல்லாம் இந்த மனசுதான் இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா சூக்ஷமாக இருக்கின்றது கண்களுக்கு தெரியாத சூட்ச மனம் தன்னுடைய தேவைகளை ஆசா பாசங்களை அனுபவிப்பதற்காக இந்த ஸ்தூல உடல் எடுத்துக்கொண்டு வருகின்றது அப்படிப்பட்ட ஸ்தூல உடல்களிலே பல்வேறு பிறவிகளிலே பல உடல்களை எடுத்துக்கொண்டு வந்து மிக அரிதான இந்த மனித உடலிலே இது போன்ற சாஸ்திர விசாரத்தை தெரிந்து கொண்டு தன்னை யார் என்று அறிந்து கொண்டு அந்த வினாடியில் அது தன் புரிதலுக்கு உட்படுகின்ற பொழுது அது முக்தி அடைந்து விடுகின்றதுங்கிறது தான் இங்கே மகான்கள் சுட்டி மிகப்பெரிய ரகசியம் அப்ப அதைத்தான் நம்ம இந்த பாடல்கள் மூலமாக இந்த கைபிள நவநீதம் நமக்கு சுட்டி காட்டுது அப்போ முக்தி அடைவதற்கு தடையாக இருப்பது நம்முடைய அறியாமை தான் அஜ்ஞானம் தான் பொறுமையின்மை தான் அப்படிங்கிறத மகான்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால அந்த பாதையில பயணிக்கிறவங்களுக்கு வந்து அந்த சாதன சதுஷ்ட சம்பத்திங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் ஏன்னா இந்த சமதமம் விடல் சகித்தல் சமாதானம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஆரம்பத்திலேயே இந்த கைவெளியை நான் தான் நமக்கு சுட்டி காட்டுது அதுல பொறுமைன்னு ஒரு விஷயம் இருக்கு திதிக்சா சகிப்புத்தன்மைங்கிற விஷயமெல்லாம் அதுல இருக்கு ஏன்னா இது எல்லாமே நமக்கு வேணும் இல்லைன்னா நம்ம அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நுழையவே முடியாது அப்படிங்கிறது தான் இங்க சுட்டி காட்டுறேன் அப்போ இந்த பாடல்ல அவர் சொல்ல வர்றது என்னன்னா மோட்சம் முக்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு தடையாக எது இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த கருவிய நமக்கு அந்த முக்தியை கொடுத்து விடுகின்றதற்கு உடல் வந்து நமக்கு பயன்படுகிறது இந்த மனம் நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கறதையும் சொல்றாரு எப்படி ஒரு பாம்பின் விஷத்தை கொண்டு பாம்பினுடைய விஷயத்தை நீக்குகின்றோமோ ஒரு இரும்பை கொண்டு எப்படி இரும்பை அறுக்கின்றோமோ ஒரு துணியில் உள்ள அழுக்கை வந்து இன்னொரு ஒவ்வொரு மண் அழுக்கை கொண்டு நீக்குகின்றோமோ அம்பினை அம்பை கொண்டு பற்றுகின்றோமோ அது இந்த மாயை என்ன என்பதை புரிந்து கொண்ட ஞானிகள் அந்த மாயையை கொண்டே தன்னை வென்றுவிடுகின்றார்கள் அப்படிங்கிறது தான் எங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற சாராம்சம் இந்த பாடல் அதைதான் சுட்டி இப்போ இந்த மாயை மாயின்ட்டு இதை விட்டு விலகுறது இல்லை இந்த மாயை நமக்கு என்ன போதிக்குது நான் யார் என்று தன்னை காட்டி கொடுவதற்கான ஒரு ஆதார பொருளாக அதனால இந்த மாயையை கடந்துதான் நம்ம அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முடியும் மாயையை ஒதுக்கி விட்டு நம்ம பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முடியாது இப்ப இந்த உடல் உண்மை அல்ல இந்த மனம் உண்மை அல்லன்னு சொல்லிட்டு இந்த உடலையும் மனதையும் நம்ம வந்து ஒரு உதாசீனப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய உண்மை தன்மையை நம்ம உணர்ந்து கொள்ள முடியாம போயிடும் அப்போ இது ஒரு கருவி பிரம்மத்தை தன்னை யார் என்று அறிந்து கொள்வதற்கான ஒரு சாதனம் அப்படிங்கறத நம்ம எப்போ புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது இதை கொண்டு நாம் அந்த உயரின் நிலையை அடைந்து விட முடியும் அப்படிங்கிறது இந்த பாடத்துல அவர் சுட்டி காட்டுறார் அப்போ வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடும் தடி போமே அப்போ இந்த உடலையும் இந்த மனதையும் பயன்படுத்தி கொண்டு தான் யார் என்று தன்னுடைய உண்மை சுரூபத்தை தெரிந்து கொண்ட உத்தம ஞானிகள் இந்த உடலையும் மனதையும் மாய என்று பிறகு அவர்கள் ஒரு சவம் தடி போல தூக்கி அதிலேயே போட்டுடுவாங்க அதற்கு அதனுடைய அத்தியாவசியம் அவர்களுக்கு தேவையில்லை ஆனால் அதனுடைய உபயோகம் இப்பொழுது இருந்ததனால்தான் நான் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டிருப்பார்கள் ஞானிகள் அப்ப இந்த மாயாசக்தியை அவர்கள் நன்கு அறிந்து கொண்டிருப்பார்கள் சுட்டி காட்டுற இந்த பாடல் மூலமா அப்புறம் அடுத்தது ஐம்பத்தி ஒன்றாவது பாடல்ல இந்த மாயையினால் ஜீவர்க்கு ஏழு அவஸ்தைகள் உண்டாகும் அந்த ஏழு அவத்தை நம்மை அடைவினில் மொழிய கேளாய் முந்த மூடல் முளைத்தல் காணாத ஞானம் சந்ததம் கண்ட ஞானம் தளல் கெடல் குளிர்மையாதல் அப்படின்னு ஐம்பத்தி பாடல்ல சொல்றாரு நீங்க என்ன சொல்ல வர்றாருனா அந்த சிஷ்யன பால் சொல்றாரு அன்பனே இந்த முக்தியை அடைவதற்கான இந்த மாயையிலால் ஏழு அவஸ்தைகள் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது அவைகளை நீ துருவி ஆராய்ந்து பார்த்தால் நீ அதை பற்றிய உண்மை தன்மையை தெரிந்து கொண்டு உனக்கு தேவையான முக்தி உனக்கு கிடைத்து விடும் சொல்ல வர்றார் அப்படிப்பட்ட அந்த ஏழு அவஸ்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று அஜ்ஞானம் இரண்டாவது ஆவரணம் மூன்றாவது விக்ஷேபம் நான்காவது பரோட்சம் ஐந்தாவது அபரோக்ஷம் ஆறாவது துக்க நிவர்த்தி ஏழாவது தடையற்ற ஆனந்தம் அப்படின்ற இந்த ஏழு அவஸ்தைகள் வந்து ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் இருக்கின்றது அந்த ஏழு அவஸ்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத இனிவரும் பாடல்களில் விளக்கம் கொடுக்க போறாரு ஆனா இங்க வந்து அறிமுகப்படுத்துறாரு இந்த சந்ததம் கண்ட ஞானம் தளல் கடல் குளிர்மையாதல் அப்படிங்கிற எல்லாத்தையும் இங்க சொல்றாரு இதெல்லாம் வந்து ஏழு விதமான அவஸ்தைகள் ஜீவர்களுக்கு இருக்குது இந்த ஏழு அவஸ்தைகளை ஒன்றின் ஒன்றாக நீ தெரிந்து கொள்வாயாக அப்படின்ட்டு இந்த பாடல்ல அந்த அவஸ்தைகளை பற்றி சுட்டி காட்டுறாரு அடுத்தது பாடல்ல சொல்றாரு பிரம்மமாம் தனை மறந்த வேதமையை அஞ்ஞானம் பரன் இலை காணோம் என்று பகர்தல் ஆவரண மூடல் நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம் குரவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச நானம் அதாவது இந்த பாடல முதல் லைன்ல என்ன சொல்றாரு பிரம்மமாம் தன்னை மறந்த பேதமையே அஞ்ஞானம் அப்படிங்கிறார் அதாவது தான் பிரம்மம்தான் என்று தன்னை மறந்து விட்டது மிகப்பெரிய ஒரு அறியாமை நிலை அப்படிங்கிறார் பிரம்மஸ்வரூபமான தன்னை ஜீவன் என்று எண்ணிக்கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய அறியாமை நிலை அப்படிங்கிறத அந்த ஏழு அவஸ்தைகள்ல முதல் அவஸ்தையாக சொல்றார் முதல் அவஸ்தை என்ன அறியாமை அஜ்ஞானம் அந்த அஜானத்தை இந்த பாடல சொல்றார் பிரம்மமாம் தனிமறந்த பேதமையை அஜானம் என்று பறநிலை காணோம் என்று பகர்தல் ஆவரண அதாவது நான் பிரம்மஸ்வரூபமாகத்தான் அறிவு இருக்கின்றேன் என்பது விளங்காமல் இருப்பதைத்தான் இங்க ஆவரணம் அப்படிங்கிறார் மறைக்கும் சக்திங்கிறார் இப்ப ஆவரணம்னா நம்ம கடந்த பாடத்திலே பார்த்தோம் மறைக்கும் சக்தி அப்படின்ட்டு அப்ப எது நம்ம மறைக்குது தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை மறைக்குது தன்னை பிரம்மம்தான் அதுதான் என்று தெரிந்து கொள்ள முடியாத ஒரு மறைப்பு நம்ம மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அவஸ்தைகள்ல இரண்டாவது அவஸ்தை ஆவரணம் அப்படிங்கிற ஒரு அவஸ்தை அது இந்த பாடல சொல்றாரு முதல் லைன்ல சொல்றாரு பிரம்மமாம் தனை மறந்த பேதமையே அஜானம் பறநிலை காணோம் என்று பகர்தல் ஆவரணம் உடல் அந்த பறநிலை தன்னுடைய அந்த பிரம்ம அனுபவ நிலை எனக்கு உண்டாகவில்லை என்று நம்ம பொழம்பிக் கொண்டிருக்கிறது இருக்கு இல்லையா அதுதான் நம்முடைய அஜ்ஞானம்ங்கிற விஷயத்துக்கு அப்பாற்பட்ட மறைக்கும் சக்தி அப்படின்னு சுட்டி காட்டுறாரு தன்னை யாரென்று அறியாத ஒருவனுக்கு அந்த சக்தி மறைத்துக் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாமல் மறைத்துக் அடுத்த லைன்ல சொல்றாரு நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம் இந்த ஜீவன் என்ன பண்றான் தன்னை செயல் செய்பவனாக அந்த செயல்களை அனுபவிப்பவனாக எண்ணிக்கொண்டிருக்கிறான் பாருங்க இப்போ இங்கே இந்த பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த செயல்பாடுகள் எல்லாம் நான் செய்கின்றேன் எனது என்னுடையது நான் எனது அப்படிங்கிற அகங்காரம் அமகாரம் ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் உண்டாகி விடுகின்றது அப்போ இந்த ஜீவத்தன்மை வந்தவனுக்கு எல்லாமே என்னுடையது நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த அகங்காரம் அமகாரத்தை சிக்கி ஒரு அஜ்ஞான நிலையை அது வந்து உண்மையை அவன் அந்த நிலையை தான் அவர் தோற்றம் அப்படிங்கிறார் இந்த இடத்துல வந்து விக்கட்சேபம் அப்படிங்கிறார் ஏன்னா இவன் இவன் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறான் இதெல்லாம் உண்மைன்னு நம்புறான் இந்த உடலை உண்மைன்னு நம்புறான் இந்த உடல் மூலமாக நடந்து கொண்டிருக்கிற செயல்கள் உண்மை நம்புறான் இந்த உலகத்தை உண்மை அப்ப இந்த தோற்றம் வந்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தை நிலையாகத்தான் இங்க சுட்டி காட்டுறாரு அந்த ஏழு அவஸ்தைகள்ல முதல் நிலை அறியாமை இரண்டாவது நிலை மறைப்பு மூன்றாவது நிலை தோற்றம் அதாவது அக்ஞானம் ஆவரணம் மிச்சம் அப்படின்ற மூன்று நிலைகளை இந்த பாடங்களில் மூன்று வரிகள்ல சொல்லிட்டு நான்காவது வரிகள் சொல்றாரு குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச இப்ப தோற்றத்தை தெரிந்து கொண்ட பிறகு இப்ப இந்த விஷயங்களை பூரா எப்படி தெரிஞ்சுக்குது இந்த மனசு சாஸ்திரத்தின் மூலமாகவும் சத்குரு உபதேசத்தின் மூலமாகவும் தெரிந்து கொள்கின்றது அப்படி தெரிந்து கொள்ளும் போது இந்த மனதுக்கு என்ன புரிய வருது சாட்சாத் அந்த பிரம்மஸ்வரூபமாகத்தான் நான் இருக்கிறேன் ஆனால் நான் அறியாமையினாலே ஜீவன் என்று தன்னை நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த புரிதல் இப்போ இது வந்து எப்படி அந்த ஜீவனுக்கு கிடைத்தது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிஷியனுக்கு எப்படி கிடைச்சது ஒரு கேள்வி ஞானம் ஏன்னா ஒருத்தர் உபதேசிப்பதன் மூலமாக அந்த விஷயத்தை காதின் வழியாக கேட்ட கேள்வி ஞானத்துல அவன் தன் உண்மை ஸ்வரூபத்தை என்னவென்று அறிந்து கொள்கிறான் அப்ப இந்த கேள்வி ஞானத்தை வந்து பரோட்ச ஞானம் அப்படின்னு சொல்றார் அதுதான் நான்காவது அவஸ்தை முதல் அவஸ்தை அறியாமை இரண்டாவது அவஸ்தை ஆவரணம் மூன்றாவது அரிஸ்தை விக்கட்சேபம் நான்காவது அவஸ்தை பரோட்ச ஞானம் கேள்வி ஞானம் அப்படின்னு சொல்றார் இப்ப இந்த நான்கு விஷயங்களை வந்து இந்த பாடல்ல நாலு வரியில சொல்லி முடிச்சிடறாரு ஐம்பத்தி பாடல்ல சொல்லி முடிச்சிடுறாரு அடுத்த பாடல சொல்றாரு ஐம்பத்தி பாடல்ல தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்விதம் தானாதல் அபரோட்ச ஞானமாகும் கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் முத்தனாய் எல்லாம் செய்து முடிந்தது ஆனந்தமாமே அதாவது இந்த நாலு வரி லைன்ல அழகா அடுத்த விஷயங்களை சுட்டி காட்டுறாரு தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அதாவது இது போன்ற ஆத்ம ஞான விஷயங்களை சத்குருவின் வாயிலாக சாஸ்திரங்களை தெரிந்து கொண்ட பிறகு தன்னுடைய சகல சந்தேகமும் தீர்ந்து விடுகின்றன அப்ப தன்னுடைய உண்மை நிலை என்ன நான் இரண்டற்ற அந்த பிரம்மஸ்வரூபமாகத்தான் இருக்கின்றேன் அப்படிங்கிற அத்வைத நிலைக்குள்ள தான் வந்து விடுகின்றான் தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்விதம் தானாதல் அபரோட்ச ஞானமாகும் அப்ப நானே அந்த சச்சாத் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றேன் அதை நான் இத்தனை காலம் அறியாமல் இருந்திருக்கின்றேன் இப்பொழுது சத்குருவின் வாயிலாக கேள்வி ஞானத்தின் வாயிலாக நான் அறிந்து கொண்டேன் அந்த பரோட்ச ஞானத்தின் வாயிலாக என்னை என்று இந்த சாஸ்திரமும் சத்குருவும் காட்டி கொடுத்து விட்டார்கள் அப்படிப்பட்ட இரண்டற்ற பிரம்மஸ்வரூபமே நான் என்று தன்னை தான் உணர்ந்து கொள்வதைத்தான் இங்க அபரோட்ச ஞானம் அப்படின்னு நீங்க சுட்டிக்காட்டினார் அற்புதம் தானாதல் அபரோட்ச ஞானமாகும் கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல் அப்போ இந்த கர்த்திருவம் இருக்குது இத்தனை வருஷம் அவனுக்கு ஏன்னா இந்த பிறவி எடுத்ததுல இருந்து அவனுடைய இன்றைய வயது வரைக்குமே நான் எனது என்ற அகங்காரம் அமகாரத்துக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறதுனால ஜீவத்துவம் அவனிடம் மேலோங்கி இருப்பதினால அந்த கர்த்தத்துவ புத்தி அவன்கிட்ட இருக்குது அப்ப எப்படிப்பட்ட அந்த கர்த்திருத்துவ புத்தி அவனுக்கிட்ட இருக்குது தனக்கு வேறாக ஈஸ்வரன் ஒருவன் இருக்கின்றான் என்ற பேத அவனிடம் உண்டாகி விடுகின்றது ஏன்னா இங்க ஈஸ்வரத்தன்மையிலிருந்து தன்னை பிரித்துக் கொள்கின்றான் ஏன்னா இங்க வந்து அவன் தான் செய்கின்றேன் என்னுடையது எனது என்கிற அகங்காரம் எப்பொழுது வந்துடும் தன்னை தனித்துவப்படுத்திக் கொள்ளும் போது தான் இன்னார் இன்னாருடைய மகன் எடுத்திருக்கிறேன் இவன் இவனுக்கு ஏற்றி வைத்தப்பட்ட எண்ணங்களில் சிக்கிக்கொண்டு அந்த கருத்துவ புத்தி வந்து விடுது இல்லையா அது இப்ப நீங்கி போயிடுது எப்படி நீங்கி போயிடுது இந்த பரோட்ச ஞானமாகிய கேள்வி ஞானத்தின் வாயிலாகவும் அபரோட்ச ஞானமாகிய தன்னை தான் என்று அறிந்து கொண்ட உண்மை சொரூபத்தின் மூலமாகவும் அவனுக்கு அந்த துக்கம் நிவர்த்தியாகிவிடுகின்றது என்கிறாரு அந்த ஏழு விதமான அவஸ்தில ஆறாவதா இருக்கக்கூடிய துக்க நிவர்த்தியை பத்தி இந்த லைன்ல சொல்றாரு மொத்த ஏழு அவஸ்தைகள் மறந்துடக்கூடாது அவஸ்தை வந்து அறியாமை நிலை இரண்டாவது அவஸ்தை வந்து மறைப்பு நிலை மூன்றாவது அவஸ்தை வந்து தோற்ற நிலை நான்காவது வந்து கேள்வி ஞானம் ஐந்தாவது வந்து அறிந்த ஞானம் தன்னுடைய அனுபவ அறிவு நான் யார் என்று தெரிந்து கொண்ட தன்னுடைய சொருபு நிலை இதனால் நமக்கு ஏற்பட வேண்டிய அடுத்த நிலை என்ன துக்க நிவர்த்தி இந்த துக்க நிவர்த்தியான நமக்கு என்ன கிடைக்க போகுது ஆனந்தம் தான் கண்டிப்பா அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையும் நம்ம கடக்கிறத இந்த ஏழு அவஸ்தைகளை கடக்கும் போதுதான் அது உண்டாகும் அப்படிங்கிறத இந்த பாடல் வழியில அழகா சொல்லிகிட்டே வராரு கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல் எல்லாம் செய்து முடிந்தது ஆனந்தமாமே அப்ப இது எல்லாம் அந்த அறியாமை நீங்கிய ஆனந்த நிலை அவனுக்கு உண்டாகி நானே இருக்கின்றேன் என்று தன் சகல பந்தங்களிலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொண்டு தடையற்ற ஆனந்தத்தை அடைந்து விடுகின்றான் இதுவே அந்த ஏழு அவஸ்தைகள் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பாடல்கள் மூலமாக இந்த ஏழு அவஸ்தைகளுடைய தனித்தனி விஷயங்களை சுட்டி அந்த இன்னொரு முதல் பாடல் என்ன சொல்றாருன்னா அந்த ஏழு அவஸ்தைகள் இருக்குங்கிறத சுட்டி இப்படி பாடல்கள் ஒவ்வொன்றுலையும் ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்துட்டே வராரு இந்த ஜீவன் எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத வராரு இப்ப அடுத்தது நம்ம ஐம்பத்தி பாடலுக்கு போனோம் இது நினக்கு அறியும் வண்ணம் இப்படி ஒரு திட்டாந்தம் புதுமையான் கதை பத்து புருடர் ஓர் ஆற்றை நீந்தி உதக தீரத்தில் ஏறி ஒருவன் ஒன்பது பேர் எண்ணி அதனோடு தசமன் தான் என்று அறியாமல் மயங்கி நின்றான் இப்ப இந்த பாடல்ல அழகா ஒரு கதை சொல்றாரு இந்த ஏழு அவஸ்தைகள்ல எப்படி நான் உனக்கு எளிமையா புரிய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை சொல்றேன் கேளுப்பா அப்படின்னு சிசியன் கிட்ட குரு சொல்றாரு அந்த கதையை வந்து இந்த பாடல்ல எல்லாம் அழகா சுட்டி காட்டுறாரு இது எனக்கு அறியும் வண்ணம் இப்படி ஒரு திட்டாந்தம் இப்படி வந்து ஏழு அவஸ்தைகள் உனக்கு இருக்குங்கிற இந்த திட்டாந்தத்தை இந்த திருஷ்டாந்தத்தை நான் உனக்கு அழகான ஒரு கதையின் மூலமாக விளக்க விரும்புகின்றேன் அந்த கதை என்ன தெரியுமா பத்து பேர் ஒரு ஆற்றை கடந்து அந்த பக்கம் போகிறார்கள் அந்த பத்து பேர்களும் உண்மையிலே முட்டாள்கள் அவர்களுக்கு தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாத அவள நிலையிலே இருக்கின்ற ஒரு அஜ்ஞானிகள் அதை வந்து இங்க ஒப்பிடுவார் கதையில பிறந்து அழகா ஒப்பிடுறாரு அந்த முட்டாள்கள் என்ன பண்றாங்க ஆத்தை கடந்து அந்த பக்கம் கரையிறாங்க அப்படி கரையை அடைஞ்ச உடனே எல்லாரும் வந்துட்டமா பாரு அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே அவன் ஒருத்தர் என் நில்லுங்க அப்படின்னு ஒவ்வொன்னா எண்ணிட்டு வரான் ஒன்னு ரெண்டு மூணு என்ன உடனே ஒன்பது பேர் அவனுக்கு வந்துடுது பத்தாவது ஆள காணும் உடனே அவன் ஐயோ பத்தாவது ஆள் காணும்பா ஒருத்தனை விட்டுட்டம் போடுறது தண்ணி இல்லையே அப்படின்னு புலம்புறான் உடனே எல்லாம் ஐயோ அப்படியா இங்க நான் எண்ணி பாக்குறேன்ட்டு இன்னொருத்த எடுத்து எடுறான் அவனும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒன்பது வரைக்கும் என்றான் ஒருத்தனை காணும் அப்ப இது மாதிரி ஒவ்வொருத்தரும் என்றான் ஒவ்வொருத்தரும் எண்ணும் போது ஒன்பது தான் வருது பத்து வரவே மாட்டேங்குது ஏன் பத்து வர மாட்டேங்குது அந்த எண்ணும் ஒருவன் தன்னை விட்டு விட்டு மற்றவர்களை மட்டும் எண்ணுகிறான் இப்ப இதை வந்து அழகா இந்த கதையில அவர் விளக்க வராரு அந்த உண்மையான பிரம்மஸ்வரூபமாகவே நான் தான் இருக்கின்றேன் என்பதை தெரியாமல் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஏதோ புதிய விஷயங்களைப் போல நம்ம பார்த்து கொண்டிருப்பது போல இந்த மயக்கத்துல இருக்கிறது இந்த கதையில அழகா சுட்டி அப்ப இந்த பத்து பேரும் தன்னை விட்டு விட்டு விட்டு விட்டு ஒன்பது பேரை எண்ணி எண்ணி பாக்குறாங்க அந்த ஒன்பது பேர் தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு பயமோ ஒரு வருத்தமும் வந்துடுது ஒருத்தர் காணவில்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை இந்த பாடல்ல அழகா சொல்றாரு இது எனக்கு அறியும் வண்ணம் இப்படி ஒரு திட்டாந்தம் புதுமையாம் கதைக்கேல் பத்து புருடர் ஒரு ஆற்றை நீந்தி உதக தீரத்தில் ஏறி ஒருவன் ஒன்பது பேர் எண்ணி அதனோடு தசமன் தான் என்று அறியாமல் மயங்கி நின்றான் பத்தாவதால் நான்தான் என்று தெரியாமல் மயங்கி நிக்கிறாவன் பத்து பேருமே இந்த நிலையில்தான் இருக்காங்க அப்ப அந்த மாதிரி பெரும்பாலான மனிதர்கள் இந்த மாதிரி அஜ்ஞானிகளாகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கறத இந்த கதையின் வளைய அழகா விளக்கம் கொடுக்கிறார் அடுத்த ஐம்பத்தி ஐந்தாவது பாடல சொல்ற அறியாத மயல் அஜானம் அவன் இலை காணோம் என்றல் பிரியா ஆவரணமாகும் பீனை கொண்டு அழல் விட்சேபம் நெறியாளன் தசமன் உண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக எண்ணி நோக்கி கொள்வது பரோட்ச ஞானம் இப்ப இங்க வந்து அந்த பரோட்ச ஞானத்தை பத்தியும் அந்த மற்ற அஜானத்தை பற்றியும் ஒவ்வொன்றையும் அழகா அந்த பத்து பேருடைய கதையை வச்சு ஒப்பீடு செய்றாரு அது எப்படிங்கறத நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரிய வச்சிடலாம் இப்ப எப்படி புரிஞ்சிடணும் அப்படின்னா இந்த தசமன் கதையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடணும் அப்படின்னா இப்போ ஆத்மா மட்டும்தான் பிரத்யட்சமாக இருக்கிறது அதை அடைகிறேன் என்று செய்யும் முயற்சியானது இந்த தசமன் கதை போன்ற ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறார் இப்போ ஆத்மா வந்து பிரத்யட்சமா இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் அந்த ஆத்மாவை அடைய போகிறேன் அந்த இறைவனை நான் பார்க்க போகின்றேன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம்ங்கிறாரு ஏன்னா இங்க நீ எதை அடைய போகிறாயோ அந்த அடையின் பொருள் நீயாகவே இருக்கின்றாய்கிறது தான் சொல்ல வர்ற விஷயம் அப்ப இது மாதிரி இந்த ஒன்பது பேரை என்றவா பத்தாவது பொருள் நானாக தான் தன்னை விட்டு விடுகிறான் அது இந்த பிரம்மமாக நானே தான் இருக்கின்றேன் என்று தன்னை விட்டு விடுகின்றான் அதை இந்த கதையின் வாயிலாக அவர் சுட்டி காட்டுறாரு அப்ப இந்த மாதிரி சுட்டி காட்டும் போது அவர் அந்த பத்து விஷயங்கள் எப்படி ஒப்பிடுறாருன்னா பத்து பேரை எண்ணும் போது தன்னை சேர்த்து கொள்ள மறந்த மயக்கம் இருக்கு பாருங்க பத்து பேர் என்றான் ஒன்பது பேரை எண்ணிட்டு ஒரு நான்கு ஒருத்தர் இருக்கிறாங்கிறத விட்டுடுறான் பாருங்க அந்த மயக்கத்துக்கு பேர் அஜ்ஞானம் அறியாமை அப்படின்னு அழகா இந்த பாடல விளக்கம் கொடுக்குறாரு அந்த பத்து பேர் எண்ணும் போது தன்னை சேர்த்து கொள்ள மறந்த மயக்கமே அஜ்ஞானம் என்றும் பத்தாவது மனிதனை காணவில்லை அவன் இல்லை என்ற அறியாமையை நீங்காத நிலைதான் ஆவரணம் அப்படின்னு ரெண்டாவது லைன்ல சொல்றாரு அதாவது பத்தாவது மனிதனை காணவில்லை ஒன்பது பேர் மட்டும் இருக்கிறாங்க பத்தாவது ஆள் காணும் அந்த பத்தாவது ஆள் நான் தான் அப்படின்னு தெரியல அது ஒரு அறியாமை ஆனா அவன் இல்லை என்ற அறியாமை நிலை கூட நீங்கலை பாருங்க அவனுக்கு அப்ப கூட புரிஞ்சுக்க முடியல அந்த நிலைப்பாட தான் மறைக்கும் சக்தி ஆவரணம் சக்தி அப்படிங்கிறார் அதாவதுதான் ஆவரண நிலை அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அடுத்ததுல சொல்றாரு அந்த பத்தாம் காணவில்லை என்று துக்கப்பட்டு அழுகிறான் பாருங்க ஐயோ பத்தாவது ஆள காணுமே அப்படின்னு வருத்தப்பட்டு எல்லாரும் ஒன்பது பேருமே மாத்தி மாத்தி என்றானுங்க ஆனா பத்தாவது ஆள் கிடைக்கவே இல்லை அப்ப அந்த நிலைப்பாடு என்னன்னா விக்கட்சேபம் தோன்றும் சக்தி இந்த அறியாமை நிலையினால அவனுக்கு என்ன தோன்றது ஒரு அழுகை ஒரு துக்கம் வந்து விடுகின்றது இந்த துக்கத்தை அவன் உண்டாக்கி கொள்கின்றான் எப்படி இந்த துக்கத்தை உண்டாக்கி கொள்கின்றான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் துக்கம் எதனால் உண்டாகின்றது தன்னுடைய உண்மை நிலை தெரியாததுனாலே துக்கம் உண்டாக்கி விடுகின்றது அது இந்த பத்தாவது நபர் தான் நான் என்று தன்னை தெரிந்து கொள்ளாத அந்த மூடன் தன்னை விட்சேபத்துக்கு உட்படுத்திக் கொள்கின்றான் தோற்றத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டு மயங்கி கொண்டிருக்கின்றான் அந்த விஷயத்தை வந்து இங்க விட்சேபமாக ஒப்பிட்டு சொல்றாரு அடுத்தது சொல்றாரு அந்த இடத்துல ஒரு வழிபோக்கன் வர்றோம் எதப்பா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறான் அப்போ அந்த வழிபோக்கன் கிட்ட சொல்றாங்க நாங்க பத்து பேர் ஆற்ற கடந்து வந்தோம் ஆனா நாங்கள் ஒன்பது பேர் தான் இருக்கிறோம் ஒருத்தனை விட்டுவிட்டோம் தண்ணி இல்லை அப்படின்னு ஆழுந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த வழிபோகன் பாக்குறான் என்னன்னா பத்து பேர் நின்றுட்டு இருக்காங்க ஆனா ஒன்பது பேர்னு இவனுங்களுக்குள்ள சொல்றாங்களே இங்க எப்படி என்ன நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறான் உடனே ஒருத்தர் எண்ணிக்காட்டுறான் பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு ஒன்பது பேர் இருக்காங்க பாருங்க ஒருத்தனை காணும் அப்படிங்கிறான் அப்படியா இன்னொருத்தர் என்ன சொல்லுங்க அவன் அவனும் ஒன்னு ரெண்டு மூணு ஒன்பது பேர் என்றான் அவனை மட்டும் அவன் விட்டுறான் அப்ப இவன் வழிபோக்கன் புரிஞ்சுக்கிறான் இப்படி இப்போ முட்டாள்கா இருக்கானுங்களே பத்தாவது நபர் தான் தான் என்று தங்க அறிந்து கொள்ள முடியாத இந்த முட்டாள்களுக்கு இருங்க நான் என்னிக்காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்களை வரிசை அணிக்க வச்சு ஒன்னு ரெண்டு மூணு பத்தாவது நபரை அவனை சுட்டி காட்டும் போது அவர்கள் தன்னை யார் என்று அறிந்து கொள்கிறார்கள் அப்போ பத்தாவது மனிதன் இருப்பதை வழிபோக்கன் சுட்டி காட்டுவதை பரோட்ச ஞானம் அப்படிங்கிறார் இந்த இடத்துல கேள்வி ஞானம் அப்போ இப்ப நம்ம இந்த விஷயம் என்ன எப்படி கிடைச்சது நான் தான் பிரம்மம் என்று தன்னை சுட்டி காட்டுவதற்கு சாஸ்திரமும் சத்குருவும் கிடைத்தது அதுதான் வழிப்போக்கன் அப்போ அந்த வழிபோக்கன் வந்து இந்த பிரயாணத்துல வந்து சுட்டி காட்டுறான் நீ தான்ப்பா அது நீ என்னவோ தேடிக்கிட்டு இருக்க எதை தேடிக்கிட்டு இருக்கிற பத்தாவது ஆளு தேடுறியா அந்த தேடும் நபரே நீ தான் அந்த வழிபோக்கன் சுட்டி காட்டுவது போல இங்கு நீ ஆத்மாவை தேடினாலும் இறைவனை தேடினாலும் எல்லாம் நீ பாது அப்படின்னு இங்க வழிபோக்கனாக சுட்டி காட்டக்கூடிய சாஸ்திரமன் சத்குருவு தான் பரோட்ச ஞானம் அப்படின்னு இங்க அழகா சுட்டி காட்டுறாரு அப்புறம் அந்த வழிபோக்கன் ஒன்பது பேரை எண்ணிய நீயே பத்தாமவன் என்று கூறி நீதான் அந்த பத்தாவது ஆள் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அவனுக்கு உணர்த்துவது தான் அபரோட்ச ஞானம் அந்த அபரோட்ச ஞானம் எப்படி இவனுக்கு கிடைக்குது முதல்ல அந்த வழிபோக்கன் மூலமாக தான் தான் பத்தாவது நபர் என்று தெரிந்து கொண்டான் இப்ப இந்த பத்தாவது நபர் தான் என்று தெரிந்து கொண்ட பிறகு அவனுக்கு கேள்வி ஞானத்தின் வாயிலாக தன்னுடைய உண்மை சுரூபம் தன்னுடைய உண்மை நிலை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அப்படி உணர்ந்து கொண்ட நிலைக்கு பேர் தான் அபரோட்ச ஞானம்னு சொல்றாரு அப்போ இந்த கதையில அழகா அந்த ஏழு அவஸ்தைகளுக்கு உண்டான விளக்கங்களை அவள் அற்புதமாக இந்த கதையின் மூலமாக எடுத்து கூறுகிறார்கள் ஞானிகள் அப்போ அந்த அபரோட்ச ஞானம் அவனுக்கு எப்போ கிடைச்சிடுச்சோ அப்போ அவனுக்கு என்ன நீங்கிடுது ஒருத்தன் காணவில்லை என்ற துக்கம் நீங்கிவிடுகின்றது அதுதான் துக்க நிவர்த்தி ஆறாவது அவஸ்தையாக சுட்டிக்காட்டி இந்த உண்மை நிலையை விளங்கிக் கொண்ட அந்த உள்ளத்திலே சந்தேகம் எல்லாம் நீங்கி சந்தோஷம் நிறைந்து தடையற்ற ஆனந்தம் என்கின்ற ஏழாவது அவஸ்தையாக அந்த ஏழு அவஸ்தைகளை ரொம்ப எளிமையாக இந்த பாடலிலே அவர் விளக்கம் கொடுக்கிறார் அப்போ இந்த பாடலாக தான் சொல்றாரு அறியாம் அயல் அஞ்ஞானம் அவன் இல்லை காணோம் என்ற ஆவரணமாகும் பீலை கொண்டு அழல் விச்சேபம் நெறியாளன் தசமன் உன்று நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக எண்ணி நோக்கு கொள்வது பரோட்ச ஞானம் அப்படின்ட்டு இந்த பரோட்ச ஞானம் வரைக்கும் இந்த பாடல்ல பிடிச்சிடுறாரு அடுத்தது ஐம்பத்தி ஆறாவது பாடல்ல சொல்றாரு புண்ணிய பதிகன் பின்னும் குருடர் ஒன்பதின்வர் தம்மை என்னும் நீ தசமன் ஆவை என்னவே தன்னை காணல் கண்ணினில் கண்ட ஞானம் கரைதல் போவது நோய்போதல் திண்ணிய மனதில் ஐயம் தெளிதல் ஆனந்தமாமே அப்படின்ட்டு இந்த ஐம்பத்தி ஆறாவது பாடல்ல சுட்டி காட்டுறாரு அந்த வழியா வந்த வழிபோக்கன் அவர்கள் இல்ல ஒருத்தரை பார்த்து எங்க ஒன்பது நபர்களை என்னங்க அப்படின்னு கேக்குறான் அப்புறம் முடிவில் எண்ணி பார்த்து நீதான் அந்த பத்தாவது நபர் என்று அவனை சுட்டி காட்டுறான் ஏன்னா இவங்க ஒன்பது பேரும் மட்டும் எண்ணிட்டு என்னட்டு தன்னை அவன் என்னாம விட்டுடுறான் அப்ப அந்த என்னாம விட்டுற நீ அந்த பத்தாவது நபர் அப்படின்னு அவனுக்கு சுட்டி காட்டுறான் அததான் இந்த பாடல சொல்றாரு புண்ணிய பதிகன் பின்னும் குருடர் ஒன்பதின்மர் தம்மை என்னும் நீ தசமன் அந்த எண்ணுகின்ற நீ தான் பத்தாவது ஆள் அப்படிங்கிறதையும் அவன் என்னவே தன்னை காணல் அப்படி சொல்ல அவன் தன்னை பத்தாவது நபர் தான் என்பதை நிச்சயித்துக் கொண்டதுனால அவன் அறிந்த அந்த அறிவானது அவனுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து விடுகின்றது இல்லாத ஒரு நபர் இருப்பதாக அந்த அனுபவம் அவனுக்கு உண்டாகி விடுகின்றது ஏன்னா இதுவரைக்கும் அவனுக்கு வந்து ஒன்பது பேர் தான் இருக்கிறாங்க பத்தாவது ஆள் காணும் அப்படிங்கிறது அவனுடைய நிலைப்பாடு அந்த வழிபோக்கன் காட்டி கொடுத்த உண்மை தன்மையை உணர்ந்து கொண்ட பிறகு அது அபரோப நியானமாகி விடுகின்றது அப்ப அது மாதிரி அபரோட்ச ஞானம்ன்றது இப்ப நமக்கு என்ன இப்ப இதுவரைக்கும் நம்ம வந்து அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் அப்படிங்கிறத சாஸ்திரத்தின் வாயிலாகவும் சத்குருவின் வாயிலாகவும் ஒரு கேள்வி ஞானமாக வச்சு கொண்டிருந்தோம் ஞானமாக வைத்துக் கொண்டிருந்தோம் இப்ப அந்த உண்மை நிலையை நம்ம எப்பொழுது தன்னையில் தானே உணர்ந்து அனுபவமாக்கிக் கொள்கின்றோமோ அந்த நிலையை வந்து அபரோட்ச ஞானம் அப்படிங்கிறது இந்த பாடல்ல சொல்றாரு அப்போ இந்த பத்தாவது நபரை அறிந்த அறிவினால் அவன் ஆற்றோடு போய்விட்டான் என்ற துக்கம் நீங்கி விழுது போல அந்த துக்க நிவர்த்தி உண்டாகினது போல இங்கே தான் தான் அந்த சாத் பரபிரம்மஸ்வரூபம் என்று தன்னை அறிந்து கொண்டவனுக்கு அனைத்து துயரங்களும் நீங்கி விடுகின்றன அப்படின்றார் இந்த பாடல்ல இந்த பாடல் வழியா ரொம்ப தெளிவா சொல்றாரு கண்ணினில் கண்ட ஞானம் கரைதல் போவது நோய் போதல் அப்போ தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை தான் யார் என்று உணர்ந்து கொண்டவனுக்கு எந்த துக்கமும் அவனுக்கு கிடையவே கிடையாது அப்ப துக்கம் நீங்கியவுடன் அவனுக்கு என்ன நினைந்துடும் ஆனந்தம் உண்டாகிவிடும் ஏன்னா நானே அந்த சுரூபமாக பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றேன் சாச்சாச் அந்த பிரம்மே நான் தான் நான் எதை தேடிக்கொண்டிருக்கின்றனோ அதை எதை அடைவதற்காக நான் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றேனோ அதுவே நான் என்பதை அறிந்து கொண்டு அடுத்து வினாடி அவனுக்கு ஒரு ஆனந்தம் அவனிடத்திலே மலருகின்றது அந்த மலர்ச்சியை தான் இங்கு வந்து தடையற்ற ஆனந்தம் அப்படின்ற ஏழாவது அவஸ்தையாக சுட்டிக்காட்டி இந்த ஒரு தசமன் கதையின் மூலமாக பத்து நபர்கள் கொண்ட கதையின் மூலமாக மிக தெல்ல தெரிவாக தன்னை தான் அறிந்து கொள்ளக்கூடிய ஆத்ம ஞான சூட்சமத்தை எடுத்து விளக்குகின்றார் இது போல ஐம்பத்தி ஆறு பாடல்கள்ல நம்ம இருக்கோம் இப்ப ஐம்பத்தி பாடல் தசபான் தன்னை கண்டாற் போல் சத்குரு மூர்த்தியே என் நிஜ யான் காண நீர்காட்டல் வேண்டும் என்றான் சுசி பெறும் இலக்கிய தொம்பதம் தற்பதங்கற்கு அசிபதம் ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய் இங்க வந்து குரு சிசியும் பேசிக் கொள்கிறார்கள் சிசியன் சொல்றான் சத்குருநாதா பத்தாவது நபர் தன்னை பத்தாவதான ஆள் என்று தன்னை அறிந்து கொண்டது போல நான் தான் அந்த பத்தாவது நபர் என்று அந்த பத்தாவது ஆள் தன்னை அறிந்து கொண்டது போல என்னுடைய உண்மையான பிரம்மஸ்வரூபத்தை நான் அறிந்து கொள்ள தாங்கள் எனக்கு அதை காட்டி அருள வேண்டும் தசபமான் தன்னை கண்டார் போல சத்குரு மூர்த்தியே என் நிஜ வடிவினை காண நீர் காட்டல் வேண்டும் என்றான் அந்த ரெண்டு லைன்ல சொல்றாரு அவன் வந்து கேட்கிற கேள்வி கேட்கிற மாதிரி எழுதுறாரு அந்த ரெண்டு லைன்ல பத்து பேரை பத்தாவது நபரை நீங்க காட்டி கொடுத்தது போல குருமூர்த்தியே சத்குருநாதரே என்னுடைய நிஜ வடிவினை நீங்கள் எனக்கு காட்டி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவன் கேக்கிறான் அதுக்கு இவர் சொல்றாரு தொம்பதம் தத்பதம் என்கின்ற தத்துவம் என்கின்ற தத்துவமசி வேதமகா வாக்கியத்தை நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்ற லட்சியார்த்தத்தை பிரம்மா முதல் எறும்பு வரை உள்ள எல்லா பிராணிகளின் புத்திகளிலும் ஏற்றத்தாழ்வுகள் இன்றி உரைகின்ற கூடஸ்தன் என்ற பிரம்மத்திற்கு அசிபதம் என்ற வாக்கியத்தில் இருக்கிறாய் என்ற சொரூபத்தை விட்டுவிடாத லட்சணையால் போதிக்கும் உண்மையை கேளாய் அப்படின்னு இந்த பாடத்துல தெளிவுபடுத்துறார் அதாவது இங்க வந்து தத்துவமசி அப்படிங்கிற அந்த உபதேச வார்த்தை வேதத்தினுடைய மகா வாக்கியத்துல தத்துவமசி நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய எடுத்துக்கிறார் அதுல சொல்றாரு அசிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய் இப்ப துவம்பதம் தத்பத்களுக்கு அதாவது தத்வம் நீ அதுவாகவே அப்படிங்கிற இருக்கின்றாய் அப்படிங்கிற அந்த மூன்று விஷயங்களையும் எப்படி நீ புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலே எறும்பு முதல் பிரம்மா வரை உள்ள எல்லா பிராணிகளுடைய புத்திகளிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒரு புத்தி இருக்கு ஒரு புத்தி சக்தி இருக்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரத்யேக அறிவு இருக்கின்றது அது படைக்கப்பட்ட தாவரம் முதல் கொண்டு மனிதன் வரைக்கும் இருக்கின்றது இப்போ ஒரு தாவரத்தை செடியை போய் தொட்டு பாருங்களேன் அப்போ தன்னை தொடுகிறார்கள் என்ற அந்த உணர்வு அதுக்கு இருக்கிறதுனால தான் அது சுருக்கிக் கொள்ள முடிகிறது தன் இலைகளை சுருக்கிக் கொள்ள முடிகின்றது அப்ப அந்த தொடு உணர்வுங்கிற அந்த புத்தி சக்தி அதனால ஒரு அறிவிலே தொடங்கி ஆறாம் அறிவு பரிமாணத்தில் வந்த மனிதன் அறிவு பரிமாணத்திலே மேல்நிலைக்கு வந்திருக்கின்ற மனிதன் தன்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய பிரத்யேக பகுத்தறிவாகிய மனதின் வாயிலாக தன்னை விசாரம் செய்து தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உயரிய படைப்பாக இந்த மனித உடல் இருக்கின்றது அப்போ இப்படிப்பட்ட மாயாஸ்வரூபமாக இந்த மனித உடல்தான் தன்னை யார் என்று அறிந்து கொள்வதற்கான சாதனம் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக சுட்டி காட்டிகிட்டே வர்றாரு அப்படி சுட்டி காட்டிட்டு வரும்போது அந்த வேத வாக்கியத்திலே கூறப்படுகின்ற மகா வாக்கியத்திலே தத்துவம் அசினி அதுவாகவே இருக்கின்றாய் என்ற வார்த்தைக்கு பொருள் புரிகின்ற அசிபதம் என்ற வாக்கியத்திற்கு ஐக்கிய பொருப்பத்தை விட்டுவிடாத லட்சணையை போதிக்கும் உண்மையை கேளாய் இங்க வந்து மூன்று லட்சணங்களை பத்தி அடுத்தது பேசப்படுறாரு அதை வந்து இந்த பாடல்ல சுட்டி காட்டுறாரு முதல் பாடல்ல சுட்டி காட்டுறாரு அடுத்து ஐம்பத்தி பாடல்ல அதை என்னங்கிறத விளக்க போறாரு வின் ஒன்றை மகாவி என்றும் மேகவின் என்றும் பாரின் மண் ஒன்று கடவின் என்றும் மருவிய சலவின் என்றும் என்னும் கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரம்மம் ஈசன் நன்னும் கூடத்தன் ஜீவன் நான்கு சைதன்யமாமே அதாவது இந்த பாடல என்ன சொல்ல வராருன்னா எங்கும் எதிலும் நீக்க மர நிறைந்திருக்கின்ற ஒன்றேயான ஆகாசம் அதுக்கு வந்து மகா ஆகாசம்னு சொல்றோம் அந்த ஆகாசத்திலே மேகம்ங்கிற ஒரு விஷயத்துல நீரில் பிரதிபிம்பித்த ஆகாசத்தை மேக ஆகாசம் என்றும் ஒரு குடத்திலே தோன்றுகின்ற ஆகாசத்தை கட ஆகாசம் என்றும் அதே குடத்தில் நீர் நிறைந்தவுடன் அந்த நீரில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசத்தை கடஜல ஆகாசம் என்றும் பலவாறாக கற்பனை செய்து கொள்கின்றோம் அதுதான் இங்க சொல்றாரு விண்ணொன்றை மகா விண் என்று மேகவிண் என்று பாரில் மண்ணொன்று கடவிண் என்று மருவிய சலவிண்ணென்றும் ஒவ்வொரு வின் அதாவது ஒரு ஒரே ஆகாசம்தான் இருக்கிறது அது எப்படிப்பட்ட ஆகாசம் மகா ஆகாசம் எல்லையற்ற எங்கும் எதிலும் நிறைந்திருக்கின்ற மக ஆகாசத்தை நம்ம எப்படி எல்லாம் பிரிச்சு பார்க்கிறோம் நீர்ல பார்த்த உடனே அத நீர் ஆகாசம் குறம் மேல இருக்கிற மேகத்துல தெரியும் போது மேக ஆகாசம் பானையில கொண்டு போய் பார்த்த உடனே அது கன ஆகாசம் குறோம் ஒரு ஆகாசம் எங்கும் எதிலும் ஊடுருவின் நிற்கின்றது ஆகாசத்துக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஆகாசம் மட்டும்தான் இருக்குது அப்ப அப்படிப்பட்ட ஆகாசம் ஒரு பானைக்குள்ளும் இருக்கிறதுனால அந்த கட ஆகாசம் என்கிறோம் சரி அந்த பானைக்குள்ளுங்கிற ஆகாசத்தை நம்ம வெளியே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அது தண்ணி ஊத்துனா அதுக்கு என்ன சொல்றோம் கடஜல ஆகாசம் தண்ணி ஊத்திட்டாலும் அந்த ஆகாசம் எங்கேயும் போறதில்லை அப்போ அந்த ஆகாசம் இருக்கத்தான் செய்கிறது அப்ப அப்படிப்பட்ட கடஜல ஆகாசம் என்று பலவராக ஆகாசங்களை நாம் எப்படி பல நாம ரூபங்களுக்கு உட்படுத்திக் கொள்கிறோமோ அது போல எங்கும் நீக்க நிறைந்துள்ள பரபிரம்மத்தை பிரம்மம் என்றும் அந்த பிரம்மம் ஐந்து தொழில்களானன படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்பதை செய்வதனால் ஈஸ்வரன் என்றும் எல்லா பிராணிகளின் புத்தியிலும் உரைகின்றதினால் கூடஸ்தன் என்றும் இந்த உடலை நான் என்று அபிமானிப்பதினால் ஜீவன் என்றும் அந்த ஒன்றேயான பரபிரம்ம சேதன் ரூபத்தை நான்காக கூறுவதும் கற்பனையே என்று அறிவாயாக அப்படின்னு தெளிவுபடுத்துகிறார் அதாவது ஒரே பிரம்மந்தாப்பா இருக்குது அந்த பிரம்மம் எங்கெல்லாம் நிலை கொள்ளுதோ அதை வச்சு அதுக்கு பலவாரான நாம ரூபங்களை நாம் சூட்டி கொண்டிருக்கின்றோம் ஆனா அதுதான் எல்லா இடத்துல நிறைந்திருக்கிறது எங்கும் எதிலும் நீக்க முறை ஆகாசம் போல எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்ற பிரம்மத்தை நம்ம எப்படி பிரிச்சு பார்க்கிறோம் ஐந்து தொழில்களை புரிவிதனாலே ஈஸ்வரன் சொல்லி பிரிச்சு பார்க்கிறோம் அதை முத்தொழில் சொல்லுவோம் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழில்களை புரிகின்ற ஈஸ்வரனாகவும் அப்படிப்பட்ட இந்த ஈஸ்வர் தன்மையில இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளுடைய உடம்புல ஒரு புத்தி சக்தியாக உறைவதனாலே அதை கூடஸ்தன் என்றும் அப்படிப்பட்ட புத்திசக்தி உரைகின்ற உடல் இருக்கு பாருங்க அந்த உடலைத்தான் நான் என்று அபிமானித்துக் கொள்கின்ற தன்னுடைய நிலைப்பாட்டை ஜீவன் என்றும் அப்படிப்பட்ட அந்த ஜீவனுக்குள்ளே அந்த பரபிரம்ம சேத்தனம் உள்ள இருப்பதை எப்படி நம்ம நான்கு விதமாக பிரித்துக் கொள்கின்றோமோ எல்லாம் வந்து ஒரே பிரம்மத்தை பலவாறாக மனதில் கற்பனை செய்து கொண்டு இப்படி நாமரூபங்களை நாம் சூட்டி கொண்டிருக்கிறோம் நீங்க சொல்றாரு அதாவது என்ன சொல்றாரு கடவி என்று மருவிய ஜலவின் என்றும் என்னும் கற்பனை போலன்று எங்குமாம் பிரம்ம நன்னும் கூடஸ்தன் ஜீவன் நான்கு சைத்தன்யமாமே அப்ப ஈசன் என்றும் கூடஸ்தன் என்றும் ஜீவன் என்றும் சைத்தன்யம் என்றும் நம்ம நான்காக பலவாராக பிரித்து வச்சுக்கிட்டு இந்த இறைவனை நம்ம பாகுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறத இந்த பாடல்ல தெளிவுபடுத்துறது அடுத்த பாடல சொல்றாரு பாடல் நம்பர் ஐம்பத்தி ஒன்பது பூச்சிய ஈசன் ஜீவன் புகழ் பதம் இரண்டினுக்கும் வாட்சியம் தான் மலமிலா பிரம்மம் ஆன்மா காய்ச்சிய பாலில் போல் கலந்து ஒன்றாம் கடைந்து எடுக்கும் ஆச்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே இந்த பாடலை ரொம்ப அற்புதமா தெளிவுபடுத்துறாரு அதாவது பூஜிக்கத்தக்க ஈசன் இருக்கின்றான் அல்லவா அந்த பூஜிக்கின்ற ஈசன் பூஜிக்கின்ற ஜீவன் இரண்டிற்கும் மகா வாக்கியம் தத்துவம் என்ற இரண்டு பதத்திற்கு வாச்சியம் என்ற முக்கிய அர்த்தமாக கூறி அதை வாச்சியார்த்தம் எனவும் லட்சியம் என்ற லட்சிய அர்த்தத்தினை கூறி அதை லட்சிய அர்த்தம் என்றும் கூறப்படுகிறது அப்படின்னு சொல்ல வர அதாவது வாக்கிய அர்த்தம் லட்சிய அர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க விளக்க வரார் அத வந்து எப்படி சொல்ல வர்றாருனா இப்ப தத்த்திற்கு சமஸ்தி உபாதியுடைய ஈஸ்வரன் வாச்சி அர்த்தம் அதாவது ஒரு வாக்கியத்துல தத்து என்று சொல்கிறோம் இப்ப தத்துனா என்ன அதுன்னு அர்த்தம் தொம்முனா நீ தத்துனா அது அப்ப அந்த தத்துங்கிற ஒரு வாக்கியத்தை யாரை குறிப்பிடுது ஈஸ்வரனை குறிப்பிடுகிறது அடுத்த லைன்ல தொம்முங்கிற ஒரு பதம் வருது தத்துவம் தொம்ங்கிறது எதை குறிக்கிறது நீ என்று தன்னை சுட்டி காட்டுகிறார் யாரை ஜீவனை அப்போ அந்த தத்துவங்கிற ஒரு வார்த்தையும் தொம் என்ற ஒரு ரெண்டு வார்த்தைகளும் அங்க எதுல இணையுது அசிங்கிற ஒரு வார்த்தையில இணையுது அசியனா என்ன இருக்கிறாய் நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில அதை இணைச்சிடுறாரு அப்போ என்னுடைய உண்மையான லட்சியம் என்ன ஒரு ஜீவனுடைய லட்சியம் என்ன தன்னை யார் என்று தெரிந்து கொள்வது அவனுடைய லட்சியம் அந்த பிறப்பினுடைய நோக்கம் முக்தி மோட்சம் என்பதெல்லாம் தன்னை யார் என்று அறிந்து கொள்வது அப்ப தன்னை யார் என்று அறிந்து கொள்வதற்கு தன்னை எதனுடன் அவர் இணைக்கிறார்னா தத்துவங்கிற ரெண்டு பதத்தில வந்து இணைச்சிடறார் அப்போ எந்த லட்சியத்தை ஒருவன் அடைய விரும்புகின்றானோ அந்த லட்சியத்திற்கு வாக்கியார்த்தம் தேவைப்படுகின்றது லட்சியார்த்தத்திற்கு வாக்கியார்த்தம் தேவைப்படுகின்றது அந்த வாக்கியார்த்தமே இந்த தத்துவம் என்ற இரண்டு பதங்களை கொண்டு அசு என்ற ஒரு பதத்தின் மூலமாக தன்னுடைய லட்சியத்தை இங்கு சுட்டி தத்துவம் அசினி அதுவாகவே இருக்கிறாய் அப்படிங்கிறத இந்த பாடல் வழியாக சுட்டி காட்டுவதுதான் இங்க லட்சியார்த்தமும் என்றும் வாக்கியார்த்தம் என்றும் கூறப்படுகிறது இதற்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா காய்ச்சிய பாலில் நெய் கலந்து இருப்பதை கடைந்து எடுத்து அந்த நெய்யினை பிரித்து அறிவது போன்று இப்போ வந்து ஒரு பாலை பார்த்த உடனே அதில் நெய் இருக்கன்னா தெரியாது பால் தான் நமக்கு தெரியும் நெய் இருப்பது தெரியாது அப்ப அந்த நெய் இருக்கிறது எப்போ தெரியும் அந்த பாலை காய்ச்சி புறவை ஊற்றி தயிராக்கி அதை கடைந்து எடுத்த பிறகு தான் அதுல வர்ற வெண்ணெயை வச்சு காய்ச்சும் நமக்கு நெய் இருக்குது தெரிய வரும் அப்ப இவ்வளவு ப்ராசஸ் நடக்கணும் இப்போ இவ்வளோ ப்ராசஸ் நடந்தால் தான் அந்த பாலில் இருக்கக்கூடிய நெய்யை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது போல ஜீவன் வந்து தன்னை பிரம்மம் என்று அறிந்து கொள்வதற்கு அவனுக்குள்ள நிறைய ப்ராசஸ் நடக்கணும் அந்த ப்ராசஸ் நடந்தால் அவன் தன்னை வந்து உண்மை ஸ்வரூபத்தை தான் யார் என்று அறிந்து கொள்ள முடியும் அப்போ அதை சொல்கிறாரு எப்படி ஒரு நெய்யை வந்து பாலிலிருந்து நேரடியாக பிரித்து எடுக்க முடியாத நிலையில இருப்பதை அந்த பாலை காய்ச்சி தயிராக்கி அந்த தயிரை மத்தால் கடைந்து லட்சியார்த்தமான வெண்ணையை கண்டவுடன் அதிலிருந்து வாட்சியார்த்த நெய்யை பிரித்து எடுப்பது போல கர்ம பிரித்து எடுக்க முடியாத ஜீவனை சாஸ்திரங்களை கேட்க வைத்து அதாவது சிரவணம் பண்ண வைத்து பழக்கமாக்கி அதனை நித்தம் சிந்தனை செய்யக்கூடிய மனநம் உண்டாக்கி அதை தன்னுடைய தினசரி வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற நிதித்தியாச நிலைக்கு அவனை உட்படுத்தி அவனுடைய லட்சியத்தை அவன் தான் ஆத்மா தான் அந்த பரபிரம்ம்தான் என்பதை சுட்டி காட்டுகின்ற அந்த நிலைப்பாட்டை தான் இங்க வாக்கியார்த்தம் லட்சியார்த்தம் என்ற இரண்டு அர்த்தங்கள் மூலமாக அந்த பொருள் மூலமாக நமக்கு விளக்குகின்றார் அதான் வாக்கியத்தின் மூலமாகவும் நம்முடைய லட்சியத்தின் மூலமாகவும் இந்த பாடல்ல அதை தெளிவுபடுத்துகின்றார் அந்த பாடல் தான் இங்க சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா பூச்சிய ஈசன் ஜீவன் புகழ் பதம் இரண்டினுக்கும் வாச்சியம் லட்சியம்தான் மலமிலா பிரம்மம் ஆன்மா காய்சிய பாலில் நெய் போல் கலந்து ஒன்றாம் கடைந்து எடுக்கும் ஆட்சியம் என்ன உன்னை அறிந்து பிரிந்து கொள்ளு அப்ப எப்படி ஒரு பாலில் வந்து நெய் இருப்பதை தெரிந்து கொள்ள முடியாம இருக்கிற ஒரு நிலைப்பாட்டுல அந்த பாலிலிருந்து நெய்யை நாம் பிரித்திடுவதற்கான ஒரு ப்ராசஸ் எப்படி செய்கிறோமோ ஒரு செயல்முறைகளை கையாளுகின்றோமோ அது போல ஜீவன் தன்னை பிரம்மம்தான் என்று தெரிந்து கொள்ள முடியாத அவள நிலையிலே இருக்கின்றான் இந்த ஜீவன் வந்து தான் பிரம்மம்தான் என்று தெரியவில்லை பாலிலே இருக்கக்கூடிய நெய் வந்து அந்த பாலில் இருக்கும்போது தெரியல அது மூலம் ஜீவனாக இருக்கக்கூடியவனுக்கு தன்னை பிரம்மம் என்று தெரியல எப்ப தெரியும் அந்த பாலை காய்ச்சி தயிராக்கி பொறை ஊற்றி கடைந்து எடுத்து வெண்ணெயை பார்த்த உடனே அவனுக்கு தேவையான லட்சியம் கிடைச்சிடும் என்ன அவனுக்கு லட்சியம் அவனுக்கு நெய் தான் லட்சியம் அந்த பால் லட்சியம் அல்ல நெய் தான் லட்சியம் அப்ப அந்த நெய்யை அடைவதற்கான லட்சியத்தை அவன் அடைந்து விடுவது போல இங்கு ஜீவனாக இருக்கின்றவனுடைய லட்சியம் என்ன தன்னுடைய உண்மைஸ்வரூபத்தை யதார்த்தத்தை அறிந்து கொள்வது அப்போ நானே அந்த பிரம்மமாக இருக்கின்றேன் என்பதை எப்படி அவன் அறிந்து கொள்ள முடியும்னா அதுக்குண்டான ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா சிரவண மனநிதியாசனம் அப்படின்னு இங்கே தெளிவுபடுத்துறாரு மூன்று விஷயங்களை ஒரு மனிதன் ஒரு ஜீவன் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அது என்ன இது போன்ற சாஸ்திர விசாரங்களை அனுதினமும் கேட்க வேண்டும் அப்போ அவன் காதுகளால் இது போன்ற சாஸ்திர விசாரங்களை கேட்டு கேட்டு கேட்டு அதை மனநம் செய்ய வேண்டும் கேட்பது மட்டும் போதாது இந்த விஷயத்தை இந்த சாஸ்திரம் இப்படி கூறுகின்றதே இந்த கூற வருவதைய உண்மையான நோக்கம் என்ன இதனுடைய சாராம்சம் என்ன இது எப்படிப்பட்டது எப்படி எதை வைத்து இதை ஆதாரமாக இதை சுட்டி காட்டுகிறது பல சந்தேகங்களை தனக்குள்ளேயே எழுப்பி அந்த சந்தேகத்துக்கு தானே விடையை கண்டுபிடித்து அந்த விடையை தெரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை நாம் கடக்கும் பொழுது தன்னுடைய உண்மை நிலை இதுதான் என்ற அனுபவம் நமக்கு உண்டாகிவிடும் அந்த அனுபவ நிலை தான் நிதித்தியாசனம் நம்முடைய தினசரி நடைமுறையிலே இந்த சிரவண மனநத்தின் நாம் மேற்கொள்கின்ற பொழுது நிதித்தியாசனம் என்ற நிலைப்பாடு நம்மிடத்தில் தானாகவே உண்டாகிவிடும் இந்த விசாரத்தின் வாயிலாக தன்னை யார் என்று அறிந்து கொண்ட பரோட்ச நாணத்திலே அந்த பரோட்ச நாண தன்மையை தான் உண்மையதானா அல்லது இது ஏற்றி எண்ணமா என்பதை மனதின் வாயிலாகவே பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தி அதனுடைய உண்மை தன்மையை மனநம் செய்து உணர்ந்து கொண்டுகின்ற பொழுது இந்த நிதித்தியாசன நிலை நம்மளிடத்திலே உண்டாகி விடுகின்றது அந்த நிலை எப்பொழுது உண்டாகி விடுகின்றதோ அப்போ தன்னுடைய லட்சியமாகிய ஆத்மா நானே அந்த பிரம்மம் என்பதை அகம் பிரம்மாஸ்மி என்ற அந்த அற்புத நிலையை அறிந்து கொள்கின்ற ஜீவன் தன்னுடைய யதார்த்தத்துக்கு திரும்பி விடுகின்றான் அப்படிங்கிறத இந்த பாடல்ல ரொம்ப தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுறாரு இப்ப நம்ம இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலோட இன்றைய வகுப்பு நம்ம நிறைவு செய்வோம் ஏன்னா இப்படியே நம்ம நிறைய போயிட்டே இருந்தோம்னா பாடங்கள் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி தெரியும் வேகமா போற மாதிரியும் தெரியும் ஆனா இங்க சப்ஜெக்ட் வந்து இப்பதான் இப்படிதான் கொண்டு போக முடியும் ஏன்னா ஒரே விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி சொல்லவும் முடியாது அதனால இத தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த சாஸ்திர விசாரம் நமக்கு ஏன் தேவைப்படுகின்றது இப்ப இந்த ஜீவனிடத்திலே காணப்படுகின்ற அவஸ்தைகள் என்னென்ன இப்ப இந்த அவஸ்தைகளை நீக்குவதற்கான அந்த கதை என்ன சொல்வது அந்த கதையினுடைய கருத்து என்ன அதனுடைய சாராம்சம் என்ன அந்த தசமன் கதையில அவர் எப்படி அழகாத எடுத்து விளக்கம் கொடுக்கின்றார் அப்ப இதுல அறியாமைங்கிற ஒரு விஷயம் தோற்றம் மறைவு என்ற விஷயங்கள் அப்புறம் துக்க அப்புறம் ஞானம் ரெண்டு விதம் ஞானங்கள் பரோட்ச ஞானம் அபரோக் ஞானம் அப்படிங்கிற இந்த ஏழு அவஸ்தைகளை நம்ம ஒவ்வொன்னா என்ன அப்படின்னு விசாரணை செய்து நமக்குள்ள ஒரு தெரிவுக்கு வரும்போது நமக்குள்ளே இறுதி நிலையாகிய தடையற்ற ஆனந்தம் தானாகவே உண்டாக்கி விடுகின்றது அப்ப இப்படிப்பட்ட ஒரு அற்புத நிலைகளை ஒரு ஜீவன் அனுபவமாக்குவது என்பது இந்த அழியக்கூடிய இந்த உடலையும் மனதையும் கொண்டு தான் முடியும் அதனாலதான் முதல் பாடல்ல இப்ப நம்ம இன்றைய பாடத்திட்டத்தின் முதல் பாடத்துல சந்தேகம் கேட்கிறான் சிஷியா இப்ப இது எல்லாம் மாயேங்கிறீங்க இதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறீங்க அப்ப இந்த உடலும் உண்மை அல்ல அப்ப இந்த உடலை வைத்துக்கொண்டு இதை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த மாயையில வச்சு நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு இது மாயை தான்ப்பா ஆனா இந்த மாயைங்கிற இந்த உடலை வைத்துக்கொண்டு இந்த ஞானம் அடைந்து விட்டாய் அந்த ஞானம் உண்மை அந்த ஞானம் என்ன நமக்கு சுட்டி காட்டுது இந்த வந்து போகின்ற உடல் சாஸ்வதமல்ல ஆனால் அந்த என்றும் அழியாத ஆத்மா தான் நான் என்ற தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்து கொள்வது தான் எங்க உண்மையான ஆத்ம ஞானம் சத்தியம் அப்படிங்கறத சுட்டி காட்டுறது இந்த வேதாந்த பாடங்கள்லாம் நமக்கு என்ன போதிக்குது அப்படின்னா தன்னுடைய உண்மை சுரூபத்தை சுட்டிக்காட்டுவதற்கான பல்வேறு கலைகளை கையாளுகின்றது கதைகள் வாயிலாக சொல்லுது பாடல்கள் வாயிலாக சொல்லுது சில சித்தாந்தங்களை எடுத்து உள்ள நுழைச்சி சொல்லி பார்க்குது இப்படி பல விஷயங்களை நமக்குள்ளே வந்து அது சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கு தத்துவங்கள் மூலமாக சுட்டி காட்டுது இவ்வாறு பல விஷயங்களை சுட்டி காட்டி நம்முடைய உண்மை சுரூபத்தை எப்படியாவது காட்டி கொடுத்து வேண்டும் என்பதை ரொம்ப தீவிரமாக இருக்கிறது அப்ப இந்த கைவிழி நவனி அந்த பாடத்திட்டத்துல இன்றைக்கு நம்ம ஐம்பத்தி ஒன்பது பாடல்களோட முடித்திருக்கிறோம் அடுத்து அறுபதாவது பாடல் இருந்து அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம் இங்க வந்து நம்ம என்ன டீச் பண்றோம் ஒருத்தர் வந்தாலும் கிளாஸ் எடுங்க ஏன்னா நம்ம ஆத்ம திருப்திக்காக இதெல்லாம் செய்யறோம் இப்ப நம்ம இதை செய்யறதுனால ஒருத்தர் மாறிடுவானான்னு நம்ம இதை செய்யல யார் மாறணுமோ அவங்க தான் மாறுவாங்க ஏன்னா அதை அவங்களுக்கும் அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்கணும் அவன் அருளாலே அவன் மாதிரி இங்கே அந்த இறை தன்மை வந்து அவனுக்குள்ள நிறைந்திருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளேயும் போகும் இல்லைன்னா எல்லாருக்கும் உள்ள போயிடாது அதுதான் அந்த கைவினை நுனித பாடலை சொல்லுது சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும் நூதன விவேக உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதநாம் புரடநாமி அப்ப யாருக்கு இது உள்ள நுழையுமோ அவங்களுக்கு அது நுழையும் அப்படி நுழைஞ்சிடுச்சுன்னா அவன் பல்வேறு ஜென்மங்கள் செய்த புண்ணியம் அப்படிங்குது சாஸ்திரம் அப்போ அதனால இது வந்து எல்லாருக்கும் போயிடாது யாருக்கு போமோ அவங்களுக்கு தான் போகும் பயனாளையை வந்து அடையட்டும் நம்ம எது பிரதிபலன் எதிர்பார்த்து செய்கிறது இல்லை நம்ம கடமையை செய்வோம் பலன் அது இறைவனுக்கு தான் இந்த வகுப்பைடன் நிறைவு செய்கிறேன் நன்றி ஓம் தத்சு